வணக்கம் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆல்பா குளோபல் யூனியன் உருவாக்கப்பட்டுள்ள இடம் கூகுள் 2. இரண்டாயிரத்தி இருபதில் உலகில் அதிக அளவு நேரடியாக அந்நிய முதலீட்டை பெற்றுள்ள நாடு சீனா மூன்று தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை மாவட்ட தேர்தல் தூதுவராக வாஷிங்டன் சுந்தர் என்பவர் பெயரிடப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ராஜு ரஞ்சன் மிஸ்ரா என்பவர் எந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் குடியரசு தின அணிவகுப்பில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த காட்சிப்பட ஊர்தி முதலிடம் பெற்றுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ள ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்